வணக்கம் நேயர்களி நட்டிடியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதல் தடவையாக கொக்கோ கொலா மென்பானம் கண்ணாடி பாட்டிலில் அடைத்து விற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் வருங்கால தலைநகராக அதிகாரபூர்வமாக கேன்பரா நகரம் அறிவிக்கப்பட்டது கேன்பரா நகரம் கட்டமைக்கப்படும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையில் மெல்பர்ன் தற்காலிக தலைநகராக இருந்தது இதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருநூற்றி பதினைந்து ஆண்டுகளாக ரஷ்யாவின் தலைநகராக இருந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தலைநகர் அந்தஸ்து மாற்றப்பட்டு மாஸ்கோ நகரம் தலைநகராக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கலிபோர்னியாவில் சென்ட் பிரான்சிஸ் அணைக்கட்டு உடைந்ததில் நானூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது இந்திய அரசினால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுகார்டோ இந்தோனேசியாவின் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மொரீஷியஸ் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் முன்னூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செர்பியாவின் பிரதமர் சுரான் டிண்டிச் அவர்கள் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலிபோர்னியாவில் ஏற்பட்ட பெரும் காட்டுத் தீயினால் இரண்டாயிரம் ஏக்கர்களுக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு எரிந்து நாசமடைந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானில் நிகழ்ந்த பூகம்பத்தை அடுத்து அங்கு புக்கிஷிமா அணு உலகில் அணு கசிவு ஏற்பட்டது பின்னாள அது சரி செய்யப்பட்டது இனி விண்வெளியல் என்ற நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் முதன்முறையாக விக்டர் சாவனிக் என்கிற புவி அமைப்பியல் விஞ்ஞானி விண்வெளி பயணம் மேற்கொண்டார் ரஷ்ய நாட்டு சோயுஸ் டி என்ற விண்ணூர்தியில் விளாடிமிர் என்பவருடன் ஏற்கனவே விண் சுற்று பாதையில் இயங்கி வந்த சல்யூட் ஆறு என்ற விண்நிலையத்திற்கு சென்று ஆய்வுகள் நடத்தினார் விண்வெளி சென்ற ரஷ்யர்களில் ஐம்பதாவது விண்வெளி வீரர் விக்டர் சாவனிக் ஆவார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் நான்காம் தலைமுறை இன்சாட் வரிசையில் மூன்றாவது செயற்கைக்கோளான இன்சாட் நான்கு என்கின்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பிரெஞ்சு கயானாவின் குரு ஏவுதளத்திலிருந்து ஏரியன் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி ஆண்டு லியோ எசாக்கி நோபல் பரிசு பெற்ற ஜப்பானியர் ஆயிரத்தி ஆண்டு ஸ்ரேயா கோஷல் இந்திய பின்னணி பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு ராக்னர் கிரானிட் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஆண்டு சுந்தரிபாய் தமிழ் திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் உலக சிறுநீரக தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே